முப்பத்தி அப்துல்ல மற்றொரு சகோதரன் அநீதி அடைக்க வேண்டாம் அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம் தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றுபவனாக ஒருவன் இருந்தால் அவனது தேவையில் உதவி அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை இவ் உலகில் ஒருவன் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லிமின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் அவனது குறையை மறைப்பான் என்று நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு நான்கு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஐந்து எட்டு